பூரண பரிசுத்தராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளிலே நம்முடைய தியானத்தின் தலைப்பு துரும்பையா பார்ப்பது ஸ்பெக் ஆர் பிளாங்க் வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் இரண்டாம் அத்தியாயம் முதல் பதினோரு வசனங்கள் மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்குச் சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் இவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் சோர்ந்து போகாமல் நற்செயல்களை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படைந்திருக்கிறவர்களுக்கோ உக்கர கோபாக்கினை வரும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் புல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் தேவனிடத்தில் பாரபட்சம் இல்லை இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு ஏழாம் அத்தியாயம் முதலாம் வசனம் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் ஜட்ஜ் நாட் தட் யூ பி நாட் ஜட்ஜ் நாம் ஆள்காட்டி விரலை பிறருக்கு நேராக நீட்டி அவர்களை குறை சொல்லும் மற்ற மூன்று விரல்களும் நமக்கு நேராகவே நீட்டப்பட்டுள்ளன என்பதை மறந்து விடுகிறோம் நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் திரும்ப பார்க்கிறது என்ன என்று நமது ஆண்டவர் சவால் விட்டு கேட்கிறார் நாம் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நாமும் தீர்க்கப்படுவோம் நாம் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே நமக்கும் அழக்கப்படும் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவிற்கொள்ள வேண்டும் மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி சாக்கு போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் இவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய் கடவுளுடைய நியாயமான தீர்ப்பும் கோபமும் வெளிப்படும் நாளிலே உனக்காக தண்டனையை குவித்துக் கொள்கிறாயே இறை மக்கள் மீது குற்றம் சாட்டுதல் சாத்தானின் குணம் அவனை குறித்து வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அத்தியாயம் பத்தாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாள தள்ளப்பட்டு போனான் அவனுடைய பெயரே குற்றம் சாட்டுகிறவன் மற்றவர்களை விட நான் நல்லவன் என்ற எண்ணம் வந்தாலே நமது பக்தி எல்லாம் வீணானது என்று பொருள் அப்படி நினைத்த பரிசேயனின் ஜபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே தேவாலயத்திலே பலிபீடத்தினிடத்திலே அவன் வந்து ஆண்டவரே நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இந்த பரிசெயனைப் போல நான் இருக்கிறேன் இல்லை என்று அவன் ஆண்டவருக்கு முன்பாக இந்த ஆயக்காரனைப் போல நான் இல்லை என்று சொல்லி அவனுடைய பரிசேய மார்க்கத்தை குறித்து ஒரு பெரிய பெருமை தம்பட்டம் அடித்து கொண்டிருந்தான் அவர் ஒன்றும் பெறாமல் வெறுமையாக தன் வீட்டிற்கு போனான் என்று ஆண்டவர் சொன்னார் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண வேண்டும் என்கிறது திருமறை கணம் பண்ணுகிறதிலே நாம் ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ள வேண்டுமான் மற்றவர்களிடத்தில் நாம் உண்மையான மனதுடன் அன்பு கூறும்போது அவர்களது குறைகள் நமக்கு பெரிதாக தெரியாது எனவேதான் நீதிமொழிகள் பத்து பனிரெண்டிலே வாசிக்கிறோம் அன்பு எல்லா பாவங்களையும் மூடும் விசுவாசத்தில் பலம் குன்றியவர்களை அணைத்துக் கொள்வதுடன் அவர்களது மனதிலுள்ள ஐயங்களையும் நாம் குற்றமாய் நிர்ணயிக்க கூடாது என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு திட்டமாக சொல்லி இருக்கிறது இறை பணியாளர் யாரையும் நாம் அவதூறு பண்ணக்கூடாது அவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நாம் யார் அவர்கள் நின்றாலும் விழுந்தாலும் அவர்களுடைய ஆண்டவருக்கே அவர்கள் உத்தரவாதிகள் அவர்களை நிலைப்படுத்த கடவுள் வல்லவராயிருக்கிறார் இதோ நம்மை பார்த்து ஒரு கேள்வி வருகிறது மற்றொருவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலை நிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே நம்முடைய குறைகளை பிறர் கூறி திருவதை நாம் விரும்புவதில்லையே அப்படியானால் நாம் மட்டும் ஏன் பிறருடைய குறைகளை கூறி அவர்களையேன் தூற்றி தெரிய வேண்டும் ஏசு கிறிஸ்து மிக அழகாக சொன்னார் தன்னுடைய மலைப்பிரசங்கத்திலே மனிதர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் நாம் மற்றவர்களிடம் இறக்கமற்று நடந்து கொண்டால் நமது மூடத்தனத்தை புரிந்து கொள்ளும்படியான சூழல்களை கடவுள் நம்முடைய வாழ்வில் கொண்டு வருவார் நம்மை நாமே அடிக்கடி பரிசீலித்துக் கொண்டால் மற்றவர்களிடம் குறை நமக்கு நேரம் இல்லாமல் போகும் பூரண பரிசுத்தரே நீர் ஒருவரே எல்லாம் உம்மால் மட்டுமே நியாயமாய் தீர்ப்பளிக்க முடியும் அந்த வேலையை நான் கையில் எடுத்து உமது கோபத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டாம் ஐயா நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் நல்ல ஆண்டு வரே இந்த அருமையான சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் எத்தனை முறை ஆண்டு வரே அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு மற்றவர்கள் மீது பழிசாட்டி குற்றம் சாட்டி தீர்ப்பளித்து விடுகிறோமே ஆண்டு விரே எங்கள் மேலிரு இரக்கமாயிரும் எங்களுடைய கடந்த கால தவறுதல்கள் இந்த பகுதியிலே எங்கெங்கே காணப்பட்டனவோ அத்தனையும் கர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இனியாவது ஒவ்வொருவரையும் கண்ணியமாக நாங்கள் நடத்த உதவிதாரம் ஒவ்வொருவரை குறித்து நாங்கள் மிகவும் கரிசனை கொண்டிருக்க உதவிதாரம் கண்டனம் நாங்கள் துடிக்க வேண்டாம் ஆண்டுவரே குறைவுகள் மற்றவரிடத்தில் இருந்தால் உண்மையான கருசனையோடு, அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய அப்படிப்பட்ட ஒரு ஆவியை அப்படிப்பட்ட ஒரு மனதை அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி நீர் எங்களை தீர்க்க தோங்குவீரானால் ஆண்டுவரே நாங்கள் நிர்மூலமாகி விடுவோம் நிற்க முடியாது உங்களுடைய பிரசுத்த சமூகத்தில் ஆண்டு விரைவு முக்கு முன்பாக பயபக்தியோடு இருந்து எங்களுடைய உடன் சகோதர சகோதரிகளுடைய பக்தி விருத்தியையே எங்களுடைய பிராதமான குறிக்கோளாக நாங்கள் கொள்ள அதற்காகவே பாடுபட அதற்காகவே ஜெபிக்க வாயை திறந்து அவர்களை குறித்து பேசினால் அதற்காகவே பேச கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் கண்களில் உள்ள உதிரங்களை உத்தரங்களை எல்லாம் கர்த்தாவே நாங்கள் தூர தூக்கி எரிந்துவிட கர்த்தே நீர் எங்களுக்கு தற்பரிசோதனையின் ஆவியை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் குனிந்து எங்கள் ஹயத்தை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டு வர சமூகத்திலே இந்த நாளிலே இந்த சத்தியத்திற்கு நாங்கள் முழுவதுமாக கீழ்படிவோம் என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்படியே செய்ய நீர் எங்களுக்கு உதவி ஏறலும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் பிதாவே ஆமேன்